வணக்கம் நட்சினையின் எட்டாவது செய்தி சேவை பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி தை மாதம் 26 ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்கபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் அழிந்து வரும் மாட்டினங்களை காப்பதற்காக தமிழகத்தில் முதல் முறையாக கலப்பின காளைகளைக் கொண்டு உரை விந்து நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கஜா புயலால் பாதித்த மரங்களுக்கு பதிலாக மாற்று மரக்கன்றுகள் செடிகள் நடுவதற்கு அவற்றை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் நிதியமைச்சரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் தமிழக அரசின் தமிழ்நாடு தொழிற்சாலை துணை சேவை நிறுவனமான தொழில்துறை மற்றும் வர்த்தக பிரிவில் காலியாக உள்ள இளநிலை பொறியாளர் மற்றும் வேதியியலாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது சட்டசபை கூட்டத்தொடர் வரும் பதினான்காம் தேதி வரை நடத்துவது என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முசாபர்பூரில் நடைபெற்ற கலவரம் தொடர்பான வழக்கில் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து முசாபர் நகர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் ரயிலில் அடிபட்டு நூற்று ஐம்பத்தி மூன்று யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளில் இயற்கையாக அல்லாமல் முன்னூற்று யானைகள் உயிரிழந்துள்ளன என்றும் வனத்துறை அமைச்சகம் தகவல் அளித்துள்ளது போலியோ சொட்டு மருந்து விலை ரூபாய் தொன்னூற்று ரூபாய் நூற்று எழுபத்தி உயர்ந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் அளித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரில் பதினைந்து முதல் 20 சதவீதம் பக்கவாத நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது திருப்பதியில் பக்தர்களின் காணிக்கை தலைமுடி ரூபாய் பதினொன்று புள்ளி பதினேழு கோடிக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது JEE நுழைவுத் தேர்வு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் திரண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற அனைத்து பிரிவினருக்குமான பத்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இடஒதுக்கீட்டுக்கு உடனடியாக தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது மேற்கு வங்கத்தில் அதிக முதலீடு செய்துள்ள நிறுவனமான ஜியோ நிறுவனம் உள்ளதாக அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைவருமான முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் அமெரிக்கர்களைப் போல ஐரோப்பியர்களையும் நம்ப வேண்டாம் என்று ஈரான் மூத்த மத காமினி தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா வெள்ளத்தால் கடும் வறட்சியால் பலவீனம் ஆயிரக்கணக்கான மாடுகள் வெள்ளத்தில் மடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பத்திரிகையாளர் ஜமால் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சவுதி நடத்தும் விசாரணையில் வெளிப்படை தன்மையில்லை என்று துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவில் தற்பொழுது கடுமையான பனிப்பொழிவுடன் குளிர்காட்சி வீசுகிறது ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து படைகளை அமெரிக்கா திரும்ப பெறக்கூடாது என்று குர்து கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் டாடா ஸ்டீல் நிறுவனம் நடப்பு நிதியாண்டுக்கான மூன்றாம் காலாண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மூன்றாம் காலாண்டில் டாடா ஸ்டீல் நிகர லாபம் ஐம்பத்தி உயர்ந்து ஆயிரத்து கோடி ரூபாய் பெற்றுள்ளது தமிழக அரசின் நிகர கடன் சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டெஸ்ட் கிரிக்கெட்டை காப்பாற்றவே உலக சாம்பியன்ஷிப் தொடர் என்று வங்காளதேசம் சென்றுள்ள ஐசிசி சேர்மன் ஷசாங் மனோகர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் ஆட்டத்தில் இந்தியா ஏ அணியைச் சேர்ந்த கே ராகுல் பொறுப்புடன் விளையாடி எண்பத்தி ரன்கள் எடுத்துள்ளார் நியூசிலாந்து இந்தியா இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஆக்லாந்தில் நடைபெற்றது இருபத்தி எட்டு பந்தில் அரை சதம் அடித்ததுடன் டி டுவெண்ட்டியில் அதிக ரன் உலக சாதனை ஹிட்மேன் ரோஹித் சர்மா சாதனை படைத்துள்ளார் திரைச்செய்திகள் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கும் பதினைந்தாவது படத்தின் ஷூட்டிங் தொடங்குகிறது என்று தகவல் கிடைத்துள்ளது கடைக்குட்டி சிங்கம் படத்தை அடுத்து ரஜித் ரவிசங்கர் இயக்கத்தில் கார்த்திக் நடித்துள்ள படம் தேவ் தீரன் அதிகாரம் ஒன்று படத்திற்கு பிறகு மீண்டும் அவருக்கு ஜோடியாக இருக்கிறார் ரகுல் பிரீத் சிங் டைரக்டரும் நடிகருமான சேரன் சிறிய இடைவெளிக்கு பின் திருமணம் ராஜாவுக்கு செக் ஆகிய இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்